प्रपन्न कृष्णाय परित्यज्य ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நமரிஜிய மாமேக்கம்ணம் விர அஹம் யாபே भगवान श्री ஸ்ரீஷ்ணர் இந்த ஸ்லோகத்தோட கீதா சாஸ்திரோபதேசத்தை நிறைவு செய்கிறார் இதோட அர்த்தத்தை நன்றாகவே நம்ம பார்த்துருக்கோம் அதாவது நாம் வாழ்க்கையில் கர்மயோகத்தில் தொடங்கி அதாவது தர்மமான அனுஷ்டானத்தை தொடங்கணும் எப்போவுமே அற வாழ்க்கையில் தான் ஆரம்பிக்கணும் வாழ்க்கையை அற வழியில் பொருளையற்றது அற வழியில் புல நின்பங்களை தூக்கிறது அதுக்கு பேர் சகாம தர்மானுஷ்டானம்னு பேர் அதுக்கு பிறகு கொஞ்சம் மனசுக்கு பக்குவம் வரும் இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனால நம்ம மனசுக்கு ஒரு தெளிவு வரும் பகுத்தறிவு சரியாக வேலை செய்யும் அப்படி வேலை செய்கிற போது நம்ம இந்த அர்த்த காமத்தை விரும்பாமல் தர்மத்தை அனுஷ்டிக்கிற ஒரு மனோபாவம் நமக்கு வரும் அதுக்கு பேர் தான் நிஷ்காம தர்மானுஷ்டானம்னு பேர் ஆக இதை பல முறை நம்ம முன்பு உலகியல் பயன்களை விரும்பி செய்வது இதுதான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய தொடக்கம் பிறகு உலகியல் பயன்களை விரும்பாமல் அறச் செய்வது எல்லாத்துக்கும் அடிப்படை உயிர் உயிர் வேறே உடம்பு வேறேங்கிற ஞானம்ங்கிறத மறக்கக்கூடாது ஆக ஜீவாத்ம புத்தியோட ஈஸ்வர பக்தியோட சகாம தர்மானுஷ்டானத்தை பண்ணி அதுக்கப்புறம் நிஷ்காம தர்மாநுஷ்டானத்தை பண்ணி அப்புறம் சித்தசுத்தி அதை அடைஞ்சு அதன் மூலம் சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு சொல்கிற வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஞான யோகத்துக்கு தகுதியை சம்பாதிச்சு அதாவது நிஷ்காம தர்மானுஷ்டானம் ஞானத்துக்கு யோகியதை கொடுக்கும் வேதாந்த விச்சாரம் பண்ணுறதுக்கு வேதாந்த விச்சாரத்தினால்தான் நமக்கு ஆத்ம ஏகத்துவ ஞானம் சித்திக்கும் வேண்டி சர்வ தர்ம பரித்தியாகம் அப்படின்னு சொன்னால் சாதன சதுஷ்டய சம்பத்தியை சம்பாதித்ததுக்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய லௌகிக்க வைதிக கர்மங்களையெல்லாம் துறந்து விட்டு பிறகு குருக்கிட்ட போய் வேதாந்தத்தை படிக்கிறது மாமேக்கம் ஷரணம் ரஜ அப்படின்னா ஜெகத்குரு ஸ்வரூபமாக இருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை சரணாகதி பண்ணினோமானால் அவர் வந்து நம்முடைய அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அஜானத்தை ஞான தீபத்தினால நீக்குவேன் அந்த இருளை நீக்குவேன்னு பத்தாவது அத்தியாயத்தில் பிரதிஜை பண்ண மாதிரி அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷியாமி ஆக மாமேக்கம் ஷரணம் பிரஜாங்கிறது அத்வைத ஜானம்னு ஏற்கனவே சொன்னேன் குரு ரூபமாக இருக்கிற ஈஸ்வரனை சரணாகதி பண்ணுறது அப்படின்னு சொன்னாலும் பொருத்தமாக இருக்கும் எதற்காகன்னா ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்துக்காக ஞான யோக அப்படி குருஸ்வரூபமாக இருக்கிற பரமேஸ்வரனை ஸ்நா பரமேஸ்வரனை நம்ம சரணாகதி பண்ணினா அவர் வந்து ஞானத்தை கொடுத்து நம்மளை சர்வ எல்லா விதமான பந்தங்கள்லிருந்தும் இந்த ஜென்ம மரண பிரவாகத்தில் இருந்து பிறவி பெருங்கடல்லிருந்து நம்மளை விடுவிச்சுடுவார் தேஷாமகம் சமுத்தர்த்தா முத்திய சம்சார சாகராத்துன்னு சொன்ன மாதிரி பன்னெண்டாவது அதிலிருந்து நம்மளை விடுவிச்சுடுவார் கவலையே பட வேண்டாம் அர்ஜுனாங்கிறார் மா சுச்சகான்னு உறுதிமொழி கொடுக்குறார் ஆரம்பத்தில் இப்படி தான் சொன்னார் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொன்னார் ஆக நீ கவலையே படாத தர்மத்தை நன்றாக அனுஷ்டானம் பண்ணு சித்த சுத்தி அடை சாதன சதுஷ்டையை சம்பத்தியை பெரு பிறகு குருவை சரணாகதி பண்ணு அவர் உனக்கு அத்வைதானத்தை உபதேசம் பண்ணுவார் ஆத்ம ஏகத்துவ ஜானத்தை உபதேசம் பண்ணுவார் அதனால் நீ மோக்ஷத்தை அடைஞ்சுடுவேன் இந்த விஷயத்தில் உனக்கு கவலையே வேண்டாம் அடைஞ்சிடுவோமான்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கப்புறம் நம்ம செய்கிறதெல்லாம் தர்மமாக இந்த இடத்துல யுத்த பூமியில் குருவதம் ஸ்வஜன வதமெல்லாம் தர்மமாக தர்மமானு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஆகவே எந்த கவலையும் இல்லாமல் பெரியவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிற ரிஷிபிர் பகுதா கீதம் மகான்கள் வேதங்களை சொன்னபடி நீ தர்மத்தை நன்றாக அனுஷ்டானம் பண்ணு கவலையே படாத அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் தர்மானுஷ்டானம் பண்ணணும் பிறகு தகுதி அடைஞ்ச பிறகு ஞான யோக்கியத்தை அடைஞ்ச பிறகு தர்மத்தை விடணும் பிறகு ஈஸ் குரு ஈஸ்வர சாஸ்திர சரணாகதியை நன்றாக பண்ணணும் அது ஏற்கனவே இருக்குது இங்கே சாஸ்திரத்தை சரணாகதி பண்ணி ஞானத்தை அடைஞ்சு மோக்ஷத்தை அடைஞ்சு வாழ்க்கையை நிறைவு செய்யணும் இந்த விஷயத்தில் உனக்கு கவலையே வேண்டாம் நீ இன்செக்யூராக ஃபீல் பண்ணாது கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினைக்காது நிச்சயமாக எல்லாம் உனக்கு அனுகிரகம் கிடைக்கும் மாசுச்சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவான்னு பதினாறாம் அத்தியாயத்தில் சொன்னார் அர்ஜுனா கவலையே படாதே நீ தெய்வ சம்பத்த உடையவன் ஸ்தோத்திரம் பண்ணார் புகழ்ந்து சொன்னார் அர்ஜுனன் அதே அர்த்தத்தில் தான் இங்கேயும் சொல்லியிருக்கார் இதோட இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நான் பூர்த்தி பண்ணுறேன் நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நம்ம படிக்கலாம் சர்வ தர்மான் பரித்ய மாமே கம்ரணம் ரஜ அஹம்யா மனமார்ந்தூர்காரந்த கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீத்தை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்ஜியம் 8, 2, 3, 1, 1, 2, 2 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்